என்னுடன் தங்குகின்ற நாள் அவர்களுக்கு ஏற்பட்ட போது அவர்களே என் அடிமையை நான் விடுதலை செய்துவிட்டேன் என்பதை அறிவீர்களா என்று கேட்டேன் அவ்வாறு செய்தாயா என்று கேட்டார்கள் ஆம் நீ உன் உன் மாமா மார்களுக்கு என்று கூறினார்கள். முஸ்லிம், 99.9.